அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து எசி மாணுவேல் இதன தலைப்பு வார்த்தை பென்சில்வேனியாவில் கெட்டிஸ்பர்க்கில் உள்ள படை தேசிய கல்லறை தொட்ட அர்ப்பணிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி நடந்த இரண்டு பிரசித்தி பெற்ற பேச்சாளர்கள் சொற்பொழிவாற்றினார்கள் சிறப்பு பேச்சாளரான எட்வர்ட் எவரட் முந்தைய சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர் ஆளுநர் ஹேர்வர்ட் பல்கலைக்கழகத்தின் தலைவர் அவர் அவரது காலத்தில் தலைச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவராக கருதப்பட்ட திரு எட்வர்ட் எவரட் இரண்டு மணி நேரம் சொற்பொழிவாற்றினார் அவரை தொடர்ந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆபர்காம் லிங்கன் பேசினார் அவருடைய பேச்சு இரண்டே நிமிடங்கள்தான் நீடித்தது ஹெட்டில்பர்க்கில் லிங்கன் ஆற்றிய உரை உலகமெங்கும் மிகவும் அறியப்பட்டதாகவும் அநேகரால் மேற்கோள் காட்டப்படுவதாகவும் உள்ளது ஆனால் எட்வர்ட் எவரட்டின் வார்த்தைகள் ஏறக்குறைய மறைந்தே போய்விட்டன லிங்கனின் சுருக்கமான ஆனால் கருத்து ஆலமிக்க சொல் அந்த சிறந்த நிறைந்த பேச்சு அதற்கு காரணமல்ல அந்த சமயத்தில் உள்நாட்டு போரினால் உடைந்து போய் புண்பட்ட மனநிலையில் இருந்த அந்த தேச மக்களுக்கு எதிர்காலத்தில் நம்பிக்கை அளிப்பதாக அவருடைய வார்த்தைகள் இருந்ததால் அத்தனை மக்களையும் அவருடைய வார்த்தைகள் தொட்டு அவருடைய உள்ளத்தில் இன்றும் பதிந்து காணப்படுகின்றது ஆம் சொல்லுக்கு சிறப்பு தன்மை அதை யார் பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அமைந்திருக்கின்றது நம்முடைய வார்த்தைகள் சொல்வெட்டுகளாக இருந்தால் அவை கல்வெட்டுகளை போல பாதுகாக்கப்படும் சிந்திப்போம் பேசும் வார்த்தைகளை தரமானதாக நலமானதாக நாம் பேசுவோம் நன்றி